ஹாப்பி செப்டம்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று சாமுவேல் முதலாமத்தியாயும் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நம்முடைய இந்த நாளின் தியான தலைப்பு கிரயமா விரயமா வேஸ்ட் ஆர் வேர்ஷிப் ஒன்று சாமு வேல் முதலாமத்தியாயும் இருபதாம் வசனம் முதல் சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் எல்கானா என்பவன் கர்த்தருக்கு ஆண்டுதோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான் அந்நாள் கூட போகவில்லை அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் கணவனிடத்தில் சொன்னாள் அப்பொழுது அவள் கணவனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணப்பட்டும் இரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான் அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ண மட்டும் கொடுத்தாள் அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு திருத்தி திராட்சரஸ்தத்தையும் எடுத்து கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு சிலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவள் என் ஆண்டவனே இங்கே உமதண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டுளையிட்டார் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் Wastes are worship. India Manapada Vasanam, Yovan Moondamathiyam, Padhanara Vasanam. Kadavuld tamadiyah oreperanakumaranai tandarali, Yibhulavai ulahitthil anbu korendhaar. God so loved the world that he gave up his only begotten son. Scotland nattilai, ori eelai vidavai irundhaarakhil, avarakhil vaithu sendavarakhil, அவர்களுக்கு மூன்று குமாரத்துகள் இருந்தார்கள் தன்னுடைய மூன்று குமாரத்துகளோடு அந்த தாயார் ஒரு மிஷினரி சவால் கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள் அங்கே மிஷினரிகளாக செல்லும்படி குறிப்பாக சீன தேசத்திற்கு மிஷினரிகளாக செல்லும்படி அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது இந்த தாயார் தன்னுடைய முதல் மகளை அங்கே அனுப்பினார்கள் இந்த மகள் அங்கே போய் ஊழியம் செய்தால் ஆனால் ஒரு வாரங்களிலே அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளின் துப்பாக்கிக்கு அவள் பலியானாள் இந்த செய்தியை கேட்டவுடனே இந்த தாயார் எப்படியாவது தன்னுடைய இரண்டாவது மகளையும் அங்கே அனுப்ப வேண்டும் என்று முயற்சித்து அவளையும் அங்கே அனுப்பினார்கள் அதே விதமாக இந்த இரண்டாவது மகளும் குண்டுகளுக்கு பலியானாள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அங்கே இருந்த அந்த மிஷினரி பாஸ்டர் இந்த அருமையான தாயாரை பார்த்து உங்களுடைய மூன்றாவது பிள்ளையை அனுப்பிவிடாதிருங்கள் உங்களுக்கும் வயதாகிவிட்டது நீங்கள் ஒரு விதவை எதிர்காலத்து உங்களுக்கு ஆதரவாக இந்த குழந்தையாவது நீங்கள் வைத்துக் என்று சொன்னார்கள் அப்பொழுது இந்த அம்மா சொன்னார்கள் கடவுளுக்கு இருந்தது ஒரே குமாரன் அந்த குமாரனையும் அவர் அனுப்பினார் அல்லவா எனக்கு இருக்கிற அந்த ஒரே மகளையும் நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று வற்புறுத்தினதினால் அந்த மகளையும் அவர்கள் சீன நாட்டிற்கு அனுப்பினார்கள் அந்த மகளும் அங்கே போய் கொண்டு கேரையானாள் செய்தியை கேட்டவுடனே இந்த தாயார் துடி துடித்து அழுது தரையிலே புரண்ட பொழுது இந்த மிஷினரி பாஸ்டர் அந்த அம்மையாரை தொட்டு நான் முதலிலேயே உங்களுக்கு நான் சொல்லவில்லையா எதிர்காலத்திற்கென்று ஒரு குழந்தையாவது நீங்கள் வைத்துக் கொள்கை நான் சொன்னேன் அல்லவா என்று கேட்டார்கள் அப்பளும் இந்த தாயார் சொன்னார்கள் எனது மூன்று குமாரத்தைகளும் இறந்ததற்காக அளவில்லை அனுப்புவதற்கு எனக்கு இன்னும் ஒரு மகள் இல்லையே என்றார்கள் இதுதான் தொழுகை என்பது தொழுகை என்றால் அது வெறுமனே பாடுவதும் துதிப்பதும் மட்டுமல்ல தாராளமாய் கொடுப்பது வாரி வழங்குவது தொழுகையின் மறுபக்கமாகும் அதுதான் கடவுளுக்கு முன் சுகந்த வாசனையாயிருக்கும் அள்ளி கொடுக்கும் கரங்களை நாம் அன்னாளிடம் காண்கிறோம் குழந்தைக்காக வேண்டி தவமிருந்து பெற்றதற்கு நன்றி காணிக்க என்று அவர்கள் சில பலிகளை மட்டும் செலுத்துவிட்டு திரும்பிவிடவில்லை ஜெபித்து கிடைத்த மகனை கொஞ்சி விளையாடி தனக்கென்றே வைத்துக் விட உயிரோடு இருக்கும் நாள் முழுவதும் இறைவனது பணியை செய்ய ஆலயத்தில் விட்டு வந்தாள் காளையை காணிக்கையாக படைப்பது சாதாரணம் ஆனால் செல்ல பிள்ளையை ஊழியத்திற்காய் தாரை வார்த்து விடுவது அசாதாரணம் இதுதான் ஆராதனை கிரயம் செலுத்தாத தொழுகை விரயம் நத்திங் ஈஸ் ஒர்த் நத்திங் இரு பிள்ளைகள் பெரிய உங்களுக்கு இருந்தால் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்க உங்களுக்கு ஒரு பிள்ளை கூடுதலாக இருக்கிறது என்றே நான் சொல்லுவேன் you யுவட் டூ சில்ட்ரன் யூ ஹவ் ஒன் டூ மெனி டு கிவ் அவே அண்ட் டு காட் கடவுள் தமது ஒரே நேச புதல்வனை மிஷனரியாக அதுவும் இரத்த சாட்சியாக இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லையா கருப்பை திறக்கும் தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு பிரதிஷ்டை செய் அது என்னுடையது என்பது கடவுள் கால தமது மக்களுக்கு யாத்ராமம் பதிமூன்றாம் அத்தியாயம் முதல் இரண்டு வருஷங்களிலே கொடுத்த ஒரு பிரமாணம் இந்த கட்டளையை கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றும் வரை ஊழியர் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் எழுப்புதல் பிந்தத்தான் செய்யும் நமது பிள்ளைகளை மிஷினரிகளாக அனுப்ப நாம் ஏன் தயங்குகிறோம் மருத்துவராக பொறியியலராக பயிற்றுவிப்பதற்கு நாம் எத்தனை சிரமங்கள் எடுக்கிறோம் எத்தனை லட்சங்கள் நாம் செலவழிக்கிறோம் ஆனால் இறைப்பணிக்கு பயிற்றுவிப்பது என்று வந்தால் ஒரே தயக்கம் அழைப்பு இல்லை என்று ஒரு பித்தலாட்ட பதிலையும் நாம் சொல்லிவிடுவோம் இயேசுவின் மீது வாசனை தைலம் ஊற்றிய அந்த மறியாள் விலையேறப்பட்ட அந்த பொருளை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள் என்பது எவ்வளவு உணவுபூர்வமான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது என்று பாருங்கள் நமது பிள்ளைகளை மிஷினரி பணிக்கு கொடுக்க தயங்கிவிட்டு ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் என்று தயவு செய்து பாடாதிருங்கள் மிஷினரியாக மாற்ற தன் பிள்ளையை டியூஷனுக்கு அனுப்பும் பெற்றோர்கள் உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் ஐயாவின் திருநாமம் அகிலமெல்லாம் பரவும் சீடி ஸ்டட் பெரிய தெய்வ மனிதர் சொன்னார் கிறிஸ்து எனக்காய் மறித்திருப்பார் ஆனால் அவருக்காய் நான் செய்யும் எந்த தியாகமும் பெரிதல்ல இட் மீ நோ சாக்ரிஃபைஸ் பார் ஹிம் கேன் பி டூ கிரேட் இதே ஆவியை தான் அருமையான சகோதரி சகதால் நவரோஜி அவர்கள் தன்னுடைய பாடலிலே இவ்வளவு அழகாக அவர்கள் இயற்றினார்கள் அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாளே ஏன் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கீ ஓப்படைத்தேன் என்ன கருத்தாலும் பாருங்கள் அந்த மாது கண்களின் நீரை அன்பரே உம் பாதம் ஊற்றினாளே என் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரே இந்த நாளிலே ஒரு தீர்மானம் விடுங்கள் கடவுள் உங்களுக்கு இரக்கமாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளில் ஒருவரையாவது கட்டாயமாக நீங்களே அவர்களை ஊக்குவித்து மிஷினரி பணிக்கு சந்திக்கப்படாத மக்கள மக்களிடத்திலே சந்திக்கப்படாத பணிக்கடங்களுக்கு நான் அனுப்புவேன் என்று தீர்மானம் எடுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனையாக மாறும் நீங்களும் அந்நாளின் வரிசையிலே நீங்கள் சேருவீர்கள் ஜெவம் பண்ணுவோம் நீங்கள் நல்ல ஆண்டுவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை சோத்திருக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் இவ்விதமாக திருசத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் கர்த்தாவே சுயநலவாதிகளாகவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்காதபடி தேவரீர் எங்களுக்கு கிருபையா இறங்கி தந்த பிள்ளைகளில் ஒருவரையாவது அண்டவரே உடைய மிஷினரி பணிக்கு நாங்கள் அனுப்பி வைக்க கர்த்தாவே இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களிடத்திலிருந்து அநேக பெற்றோர் நீர் எழுப்ப வேண்டியதை நாங்கள் செபிக்கிறோம் நீருமுடைய ஒரே குமாரணைகளுக்காக தந்திர ஆண்டு நாங்கள் உங்கக்காக செய்கிற எதுவுமே ஒரு பெரிய தியாகமாக இருக்க முடியாது அதை இன்று செய்ய எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்